நிச்சயமாக அல்லாஹூ ஒற்றை கண் உடையவன் அல்லன் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக தஜ்ஜால் தான் வலது கண் கண் உடையவனாவான் அவனது கண் திராட்சை பழம் போன்று வெளியே நீட்டிக் என்று கூறினார்கள் ஏழு ஒன்று இரண்டு ஏழு முஸ்லிம் ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்